திருமுகம் பதினெட்டு கூடலூரில் உறைதல் சிவமயம் அன்பு அறிவு செறிவு கல்வி கேள்வி முதலியவற்றில் நிறைந்து சிவபெருமான் திருவடி நேயத்தில் சிறந்து என் அன்பிற்கு இயைந்து விளங்கிய சிரஞ்சீவி இரத்தினம் முதலியாருக்கு சிவகடாட்சத்தால் சிவக்ஞானமும் தீர்க்காயுளும் சகல சம்பத்தும் மேன்மேலும் உண்டாவதாக தமது சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் நான் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் புறப்பட்டு கூடலூருக்கு போய் ஐப்பசி மாதம் பதினான்காம் நாள் கருங்குழிக்கு மீண்டும் வந்தேன் வருணும் இன்னும் இருபது தினத்தில் வடமேற்கே ஊருக்கு போய் அங்கிருந்து திருவொற்றியூருக்கு வருவதாக நிச்சயித்திருக்கிறேன் நான் வடமேற்கே போக ஊருக்கு போய் அவ்விடத்தே முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்து அங்கிருந்து புறப்படுவதற்கு சுமார் மூன்று மாதம் பிடிக்கும் தோன்றுகிறது ஆதலால் தாம் தேகம் முதலிய கருவிகளை செவ்வநிறுத்தி நடத்த வேண்டுமென்று எழுதுவது தவிர வேறொன்றும் எழுதுவது அவசியமாகத் தோன்றவில்லை நமது சிவபெருமான் திருவடிகளையும் சிவ பஞ்சாக்ஷரியையும் இடைவிடாமல் தியானம் செய்து வர வேண்டும் என்பது முக்கியம் என்று தமது குறிப்பிற்காணப்பட்டது ஆகலில் குறித்தேனில்லை சாக்கிரதையோடு இருக்க வேண்டும் திருவேங்கிட முதலியார் முதலானவர்களுக்கும் என் வந்தனம் குறிப்பிக்க வேண்டும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் ஐப்பசி இருபத்து மூன்று சென்னப்பட்டணம் ஏழு கிணற்றுக்கடுத்த வீராசாமி வீதி மகாராஜராஜ ஸ்ரீ ரத்தின முதலியாரவர்கள் திவ்ய சமூகத்திற்கு